வணக்கம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக ஈரோடு செந்தில்குமார் நேற்றைய பொது அறிவு குவியலுக்கான விடைகள் ஒன்று இந்திய கடற்படையின் முதல் பெண் விமானியாக தேர்வு செய்யப்பட்டவர் சிவாங்கி இரண்டு செயற்கை சூரியனை உருவாக்க தீவிரமாக ஆர்வம் காட்டிவரும் நாடு சீனா மூன்று இந்திய நாட்டில் முதல் முறையாக சட்டப்பூர்வமாக கஞ்சா செடியை பயிரிட்ட முதல் மாநிலம் மத்திய பிரதேசம் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் ஒன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு ஏது மூன்று மிஷன் இந்திரதனுஷ் 2.0 பாயிண்ட் திட்டம் எத்தனை நோய்களை கண்டுபிடிக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சியில் சந்திப்போமா